சச்சிதானந்த விோத்பத்தியாபிநாசாயிப்போரவிமோஹித மருச்சத்தியசுதி மாநாஸ் இந்த அவதூத பிராமண தத்தாத்திரேய குருவானவர் நாக்குங்கிற இந்திரியத்துக்கு உதாரணம் சொல்கிறார் திருஷ்டாந்தம் சொல்லி இதுகிட்டிருந்து இதை வந்து நாம் ஒரு குருவாக வச்சுட்டு எப்படி என்ன பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு குரு திருஷ்டாந்தம் எப்படி மீன் வந்து அந்த எலும்பு துண்டுனால் அந்த எலும்பில் இருக்கிற அந்த முள் இருக்க அந்த டேஸ்ட்டுக்கு மாம்சத்தில் இருக்கிற அந்த இதுக்காக வேண்டி வீசறாத அதை இது பண்ணி அந்த தூண்டில் அது சிக்கிறது அந்த முள்ளில் அது சிக்கிறது அது மாதிரி நம்மளும் நம்மளும்னா என்ன மனித வாழ்க்கையிலும் சுவைக்கு அடிமையாகி வாழ்க்கையில் சாவை சந்திக்கக்கூடாது ஆக நம்ம மோட்சத்தை இந்த உடம்புலேருந்து ஜீவன் பிரியறதுக்கு முன்னாலேயே உடம்புக்கும் நமக்குள்ள தொடர்பை அறிவால் நாம் நீக்கிவிட வேண்டும் என்பதற்காக இந்த உபதேசத்தை பண்ணுறார் அப்படி அறிவால் நீக்கணும்னு சொன்னால் அதுக்கு இந்த புலநின்ப நாட்டங்கள்லேருந்து நாம் விடுபட்டாகணும் அப்போ தான் ஒருமுகப்பட்ட மனசோட அந்த அறிவை பெற்று அந்த அறிவிலே நிலைத்திருந்து இந்த பிறவியை வென்றுவிடலாம் என்பதற்காக இந்த உபதேசம் என்ன சொல்லுகிறார் ரசவிமோகிதா அசத்புத்தி ஜனஹா ரசவிமோகிதனால் சுவையில் ரொம்ப மயங்கியிருக்கான் சுவையினால சுவையை அனுபவிக்கிறதுக்கு தான் பிறவிங்கிற மாதிரியே இருக்கிற வரைக்கும் நல்லா சாப்பிடணும் நல்ல சுவையான உணவுகளை சாப்பிடணும் அந்த இறைவனை சுவைக்கிறதுக்கு தெரியாது இந்த புலன் சுவை வாயுணர்வின் மாக்கள்பார் திருவள்ளுவர் செவியிர் சுவையுணராக வாயுணர்வின் மாக்கள்பார் காது வழியாக சத்விஷயங்களை கேட்டு அதை அனுபவிக்கிறத விட்டுவிட்டு வாய் வழியாக நல்ல டேஸ்டி ஃபுட்டை சாப்பிட்றதுல மயங்கியிருக்கானே அப்படிம்பார் திருவள்ளுவர் ஆஹ் ரசவிமோஹிதா அசத் புத்திஹி அசத்புத்திகினா என்ன அர்த்தம் சத்புத்தி இல்லை வாழ்க்கையில் பிறவியனுடைய நோக்கத்தை தெரிஞ்சு தர்ம மார்க்கத்தில் புத்தி போகாமல் இப்படி இந்த நாக்கை வந்து மிருகங்கள் மாதிரி பயன்படுத்தி கொண்டிருக்கான் அப்பேற்பட்ட ஜனகா அசத் புத்திஹி ஜனகா அதிப்பிரமாதியா ரொம்ப அந்த டேஸ்ட்டுக்கு அடிக்ட் போட்டு கிடையிறது அந்த டேஸ்டி ஃபுட்டு வேணும் வேணும் வேணும் நிறைய பேருக்கு ஒரு இடத்துல ஆசிரமங்கள் எல்லாம் கூட இருக்க முடியலன்னா அதுக்கு காரணம் என்னென்னா சாப்பாடு சரியாக இல்லைம்மா ஏன்னா எங்களுக்கு நாங்கள் நினைக்கிற மாதிரி நல்ல வீட்டில் சுவையாக சாப்பிட்ருப்பாங்களா இங்கே வந்தால் சுவையில் என்றைக்குமே சாப்பிட்ற இடத்துல பிரச்சனை தான் ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி சுவைகள் அதனால் என்ன ஆகும்னா பொதுவாக ஒரு இடத்துல இருந்து சுவைக்கு அடிமையாகாமல் அந்த உணவு சாப்பிட்றதுங்கிறது நிறைய பேரால முடியாது ஆக அவர்கள் சுவையை வெல்ல முடியாமல் தவிக்கிறார்கள் சுவையை ஜெயிக்க முடியல பெரும்பாலும் ஒரு பொது அமைப்பில் இருந்து சாப்பிட்றதுங்கிறது நிறைய பேருக்கு முடியறதில்ல காரணம் என்னென்னா அவரவருடைய உணவு பழக்கங்கள் அந்த உணவு பழக்கத்தை ஜெயிக்கிறதுங்கிறது நிறைய பேரால் முடியலை அதனால் இருக்கிறதுலையே நாக்கு தான் ரொம்ப ரொம்ப மோசம் பேசுகிற நாக்கு உணவை உண்கிற நாக்கு அதனால தான் சொல்ல போகிறார் கொஞ்சம் இதில் வருமோ அடுத்ததில் வருதா தெரியல எனக்கு அதாவது சுவையை வென்றுவிட்டால் அனைத்தையும் வென்றுவிடலாம் நாவடங்க நாளும் அடங்கும் அப்படின்னு ஒரு பழமொழி பேசுகிற நாக்கு உண்கிற நாக்க நாம வெற்றி கண்டு விட்டால் மற்ற கண்ணுக்காது மூக்கு நாக்கு எல்லாவற்றுமே கட்டுப்படுத்திவிடலாம் அப்படின்னு சொல்கிற வழக்கம் ஆக அதிப்பிரமாதியா ஜிஹ்வயா தூ அந்த ரொம்ப ரொம்ப அந்த நாக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறதுங்கிறார் ரொம்ப ரொம்ப ரொம்ப வலிமை மிக்கதாக இருக்கக்கூடிய நாக்குனால் மிருத்தியும் ரிட்சதி கடைசியில் வாழ்க்கையே வீணாக போய்டு மறுபடியும் பிறவிக்கு காரணமாக ஆயிடுறான் மிருத்தியும் ரிட்ச ரிச்சத்தின்னா மரணத்தை அடைகிறான் நான் உடம்பு கெட்டு போகிறதுங்கிறது வேறு விஷயம் அது ஒரு வேறு விஷயம் அண்ணா என்ன ஆகிறதுனா மிருத்தியும் ரிச்சத்தின்னா திரும்ப திரும்ப பிறவியை வீணாக்கிகிட்டே இருக்கான் ஜென்மாவை பயனுள்ளதாக ஆக்குறதில்லை அப்படிங்கிறது கருத்து அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிற படிசைஹி மீனகா யதா படிசைஹின்னு சொன்னால் அந்த தூண்டு முட்கள் இந்த தூண்டில் முள் முள் இருக்கும் அதில் கொஞ்சம் ஃபுட்டு இருக்கும் அதில் ஏதாவது மாம்ச துண்டு வச்சுருப்பான் அதில் இருக்கிற அந்த முள்ளுக்கில் சிக்கன் விடும் மீன் அதான் சொல்கிறார் தூண்டில் முட்களால் படிசைஹின்னா அந்த தூண்டில் முட்கள் முட்களால் யதா மீனா மீன் எப்படி சிக்கிக் கொள்ளுகிறதோ அப்படி நாக்கு நாள மனிதன் வாழ்க்கையினுடைய உயர்ந்த பயனிலிருந்து விலகி விடுகிறான் அதுக்கு எக்ஸாம்பிளாக திருஷ்டாந்தமாக இந்த மீனை ஒரு குரு மாதிரி உபதேசம் பண்ணுறார் இதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள் ஜிஹ்வயா திப்ரமா தி ஜனோ ரசவிமோகிதா மிருத்யுமிருசத்யசத் புத்தி